வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது நவம்பர் இருபத்தி ஏழு கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியான் ஓஹோ நீங்க செய்தி வாசிக்கிறீர்களா சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க தமிழக செய்திகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி அன்று இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் ஊராட்சி ஒன்றியங்களில் தினக்கூலி அடிப்படையில் கணினி இயக்குபவர்களாக பணியாற்றுபவர்களை தமிழக அரசு அதிகாரிகள் நடத்தும் விதத்தை பார்க்கும் போது கொத்தொடிமை நிலைமைதான் ஞாபகத்துக்கு வருகிறது என்று தினக்கூலிகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இடைத்தேர்தலில் திமுக ஆதரவு குறித்து கோவையில் முப்பதாம் தேதி முடிவெடுக்க உள்ளதாக பேட்டியளித்தார் திமுக விளங்கும் சமூக நீதி கொள்கையை முதல்வர் சந்திரசேகர ராவ் நடத்தும் பேரணி முழு வெற்றி பெற வாழ்த்துவதாக சொல்லிடுங்க வடகிழக்கு பருவமழையின் மூன்றாவது பருவநிலை துவங்கியுள்ளது இது அரபிக்கடல் நோக்கி நகர்வதால் தென் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழையும் சென்னையில் விட்டுவிட்டு மழையும் பெய்யும் என்று தமிழ்நாடு வெதர் மேன் பதிவு செய்துள்ளார் முன்னாடி எல்லாம் மழை ஜாலியா இருக்கும் இப்ப மழை நில பயமா இருக்கு எப்ப வந்து என்ன தர போவதையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு வளைவில் சிக்கி இளைஞர் பலியானதை தொடர்ந்து முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வைக்கும் போது கொஞ்சம் ஓரமா வைக்கலாமல்லப்பா இப்படியாப்பா மனுஷன் உயிரை வாங்குற மாதிரி என்னங்கப்பா திமுக வேட்பாளருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கொடூரமான நவம்பர் இருபத்தி மும்பை தாக்குதலில் உயிரிழந்தோருக்காக தலை என்று தெரிவித்துள்ளார் அதன் நினைச்சாலே கொலை ஏன் பண்றாங்களோ தெரிய மோகன் பாகவத் பிரவீன் தொகாரியா உள்ளிட்டோரின் ராமர் கோயில் தொடர்பான அறிவிப்பை இஸ்லாமிய அமைப்பினர் கடுமையாக எதிர்த்துள்ளனர் அரசுகள்ருத்துறை பிரச்சனை தீர்வு காண முடியும் என்று பழைய ரூபாய் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை ரத்து செய்து ஓராண்டு இப்போது திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஒண்டிகளில் பக்தர்கள் ரூபாய் பதினைந்து கோடிக்கு மேல் செல்லாத நோட்டுகளை செலுத்தியுள்ளனர் கடத்தங்காய் எடுத்து வழிபுள்ளையார் கூட சகதா இருக்குது கர்நாடகாவின் சித்திரதுர்கா அருகே காரின் டயர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் நேற்று இறந்தனர் ஒழுங்கா வச்சுக்காம என்னையா கார் ஓட்டுறிய பாவம் போங்க உரிய நீதிமன்ற ஆணை இல்லாமல் சசிகலாவிடம் விசாரணை நடத்த அனுமதிக்க முடியாது என்று வருமான வரித்துறைக்கு பெங்களூரு சிறை அதிகாரி கடிதம் எழுதியுள்ளார் உத்தரப்பிரதேச தலைநகரான லக்னோ நூறு ஆண்டுகளில் முதல் பெண் மேயரை தேர்வு செய்து வரலாறு படைக்க உள்ளது உத்தரப்பிரதேச தலைநகரான லக்னோ நூறு ஆண்டுகளில் முதல் பெண் மேயரை தேர்வு செய்து வரலாறு படைக்க உள்ளது ஜனநாயகத்தில் வன்முறை அச்சுறுத்தல்களை ஏற்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடும் நிலையில் நாட்டின் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலையை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சோவா இருந்தா தானப்பா சித்திரம் வரைய முடியும் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை முழு பலத்துடன் வேட்டையாடுவோம் என்று எகிப்து அதிபர் அப்துல் பதா அல் சிசி தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி பீரங்கி இதுகளை தூக்கி போட்டுட்டு வாங்க சந்தோஷமா இருப்போம் ஜிம்பாபே முன்னாள் அதிபர் முகாபேவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்றும் அந்த நாட்டு நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் பதவி பரிபோன பிறகும் அரசு சலுகையை தவறாக பயன்படுத்தி வருவது தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகளுக்கு லாகூர் உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் பருக் அப்துல்லா அண்மையில் கூறியதற்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தலைவர் தோகிர் ஜிலானி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எகிப்தின் சிராய் பகுதியில் உள்ள மசூதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி குழந்தைகள் உட்பட முன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தேர் மாத்தி மாத்தி வெட்டிக்க போற மாதிரி மும்பை தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜமாத் உத் தவா தலைவர் ஹபீஸ் சயீத் விடுதலையை பாகிஸ்தான் நியாயப்படுத்தியுள்ளது இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் குழுக்களின் போராட்டத்தை தடுக்க ராணுவம் எடுக்கும் நடவடிக்கையை நேரடி ஒலிபரப்பு செய்ய அந்நாட்டு ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது எப்ப அங்கே கிரிக்கெட்டா நடக்குது நேரடி ஒளிபரப்பலாமையா பண்ண முடியுது வணிக செய்தி கா ஸ்டாண்டர்ட் அண்ட் பியூர் நிறுவனம் வழங்கிய தர மதிப்பீடு மத்திய அரசுக்கு ஏமாற்றம் அளிக்கவில்லை என்று பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சுபாஷ் சந்திர்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா பொருளாதாரமாக மிக வேகமாக மாறி வருகிறது என்றும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் மேலும் மிக விரைவில் முழுதும் முறை சார்ந்த பொருளாதார நாடாக இந்தியா அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் காலத்தில் இந்தியாவில் மீண்டும் போட்டிகளை தீர்மானித்துள்ளது மத்திய அரசு நிறுவனமான எரிசக்தி மேம்பாட்டு சேவை நிறுவனங்கள் பத்தாயிரம் பேட்டரி வாகனங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது அப்படின்னா பெட்ரோல் போடுறதுக்கு போய் பெட்ரோல் பங்கு அணிக்க வேண்டாம் பண மதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி மற்றும் பொருள் குவிப்பு தடுப்பு நடைமுறைகள் காரணமாக சீனாவிலிருந்து செய்யப்படும் டயர் இறக்குமதி சரிந்திருக்கிறது என டயர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சதீஷ் சர்மா தெரிவித்துள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் இடிஎஃப் முதலீட்டு விவகாரங்களை வரவு வைக்க தொழிலாளர் வைப்பு நிதி ஆணையம் முடிவு செய்துள்ளது புற்றுநோய் இருதய நோய் உள்ளிட்டவற்றின் சிகிச்சைக்கு வழங்கப்படும் ஐம்பத்தி மருந்துகளின் அதிகபட்ச விலையை தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையமான என்பிவிஏ நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளது பாவாம்பா உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சலுகைகளை கொடுங்கப்பா மருந்துக்கே செலவு அவங்க வாழ்க்கையின் போகுது பார்த்து பண்ணுங்க ஏதாச்சும் கோ ஏர் விமான நிறுவனம் ரூபாய் முந்நூற்று பன்னிரெண்டுக்கு சென்னை பெங்களூரு கொச்சி உள்ளிட்ட ஏழு நகரங்களுக்கு ஒரு வழி விமானப் பயணத்தை அறிவித்துள்ளது என்னது முந்நூறு ரூபாய்க்கு ஏரோப்ளைனில் பறக்கலாமா என்னப்பா சொல்றீயா ஒன்றும் புரிய மாட்டேங்குது விளையாட்டு செய்தி பிரிஸ்பன் டெஸ்ட் போட்டியை நன்றாக தொடங்கிவிட்டு கடைசியில் ஆஸ்திரேலியாவிடம் சரண் அடையும் நிலைக்கு நான்காம் நாளான நேற்றுதான் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து நூற்று ரன்களுக்கு சுருண்டது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது நாக்பூர் டெஸ்ட் போட்டியில் இந்திய கேப்டன் விராட் கோலி தனது டெஸ்ட் ஐந்தாவது இரட்டை சதத்தை எடுத்தார் ரோஹித் சர்மாவும் சதம் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு அறுநூற்று ரன்கள் எடுத்து இன்னிங்ஸை முடித்துக் அறிவித்தது அப்படியா இன்னிங்ஸை முடிச்சுட்டீங்களா இந்திய அணிக்காக தோனியுடன் ஒருநாள் போட்டிகளில் பல வெற்றி கூட்டணிகளை அமைத்துள்ள சுரேஷ் நிகழ்ச்சியில் சீனியர் உலக மல்யுத்த போட்டி போலந்தில் நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ரிது போகத் என்றார் பரவாயில்ல இந்த ஆண்டின் சிறந்த தடகள வீரராக கத்தாரைச் சேர்ந்த உயரம் தாண்டுதல் வீரர் முதாஸ் இசா சிறந்த வீராங்கனையாக பெல்ஜியத்தின் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் அபூர்வ பின்கள் ஒன்றை தேடிச் செல்லும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் இடைவிடாத பயணமே இந்திரஜித் அப்படியா படம் நல்லா இருக்கா பார்க்கலாமா நடிகை நமீதா வீரேந்திரா சௌத்ரியின் திருமணம் திருப்பதியில் நடைபெற்றது சினிமா உலகில் இருக்கும் கந்து வெட்டி கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திரையுலகம் வலியுறுத்தி வருகிறதுக்கு ஒரு முடிவு ஒண்ணுங்கப்பா கரு பழனியப்பன் இயக்கத்தில் உருவாகும் புகழந்தி என்னும் நான் படத்தில் அருணிதிக்கு நாயகியாக பிந்து மாதவி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சசிகுமார் நடிப்பில் தயாராகியுள்ள கொடிவீரன் திரைப்படம் சிக்கலின்றி வெளிவெருமா என்ற கேள்வி திரையுலகில் எழுந்துள்ளது பாடம் எடுக்கிறதா பிரச்சனை என்ன அதை வெளியேறதுல இவ்வளவு சிக்கல் என்னையா ஒன்றோது இத்துடன் நற்றினிகின் இன்றைய செய்திச் செய்திகள் நன்றி வணக்கம்